வணக்கம் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபகுட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சபாபதி என்ற நாடகத்தை எழுதியவர் பம்மல் சம்பந்தர் என்பவர் ஆவார் இரண்டு உரிமை வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கா அழைக்கப்படும் திருவி கல்யாண என்பவர் ஆவார் மூன்று வீரகாவியம் என்னும் நூலை இயற்றியவர் முடியரசர் என்பவர் ஆவார் நான்கு செய்யில் களம்பகம் என்ற நூலை எழுதியவர் அந்தகவி வீரராகவர் என்பவர் ஆவார் ஐந்து குழந்தை இலக்கியம் என்ற நூலை படைத்தவர் வாணிதாசன் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டில் எவ்வளவு மக்கள் தொகை இருந்தால் பேரூராட்சி அந்தஸ்து வழங்கப்படுகிறது இரண்டு சென்னை சட்டமன்றத்தின் முதல் பெண் நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் மூன்று காலை சூரிய உதயத்திற்கு சற்று முன் வானில் காணப்படும் கோள் எது நான்கு சனி கோள் போன்றே வளையம் காணப்படும் கோள் எது ஐந்து ஒன்பது மணி நேரம் காலம் கொண்ட கோள் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி